ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நாசரேத்து நங்கை Good from Nazareth வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா முதலாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஐந்து மரியால் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள் எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை தொள்ளிற்று எலிசபெத்து பர்சுத்தாபியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது இதோ நீ வாழ்த்திய சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் தொள்ளிற்று விசுவாசித்தவளை பாக்கியவதி கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் அப்பொழுது மறியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் வெறுமையாய் அனுப்பிவிட்டார் நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆப்ரஹாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா ஒன்று இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் கிறிஸ்துமஸின் மறுபக்கம் கீழ்ப்படிதலை கொண்டாடுதல் என்று நேற்று குறிப்பிட்டேன் அந்த வரிசையில் முதலாவது சகரியா எலிசபெத் ஆகியோரை கவனித்தோம் கீழ்படிந்த ஒரு வரிசையில் அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது நாசிரேத்து நங்கை அதாவது ஏசு கிறிஸ்துவின் தாயார் மரியாள் மரியாளின் கீழ்ப்படிதல் அபாரமானது யோசேப்பை மணக்கு இயேசுவை கருவுற்றிருந்ததால் சமுதாயம் அவளை சும்மா விடாது ஆனால் அவளது பணிவான இணக்கம் நம்பி கீழ்ப்படிதலுக்கு நம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி கன்னியாகவே கருத்தரிப்பு என்பது மரியாளுக்கு புரிந்து கொள்ள எளிதா இல்லை ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொண்டாள் அவளால் எவ்விதம் அப்படி செய்ய முடிந்தது தெரியுமா முதலாவது ஆண்டவருக்கு தான் அடிமை என்ற நிலையை நன்கு உணர்ந்தாள் she recognized and accepted the lordship of Christ. கிறிஸ்துவை நமது வாழ்வில் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் மாட்டேன் ஏன் என்பதற்கெல்லாம் எங்கே இடம் இருக்கும் அடுத்து மரியாள் இறைவாக்கின் வலிமையை the power of God's word ஒத்துக்கொண்டாள் முது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றாள் அவளுக்கு இருந்த வேத அறிவு அவளது பாடலில் மட்டும் பழைய ஏற்பாட்டில் இருந்து குறைந்தது பதினைந்து குறிப்புகள் எடுத்தாடப்பட்டுள்ளன கடவுள் எவ்விதம் உலகை படைத்தார் தமது மக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார் அற்புத அடையாளங்கள் செய்தார் இதுபோன்ற சம்பவங்கள் எல்லாம் அந்த பட்டிக்காட்டு பெண்ணின் இருதயத்திலும் மனதிலும் ஆழமாய் பதிந்திருந்தன கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று தேவதூதன் பகர்ந்ததும் தனது மனப்பூர்வமான இணக்கத்தை மரியாள் தெரிவித்தாள் இங்கு நமக்கு ஒரு நடைமுறை படிப்பினை உண்டு இடையராது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமானால் திருவசனத்தால் நாம் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் கொலோசியர் மூன்று பதினாறு பதினேழிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவ வசனம் உங்களுக்குள் நிறைவாய் குடிகொள்வதாக அப்படி குடிகொள்ளும் பொழுது எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகியின் பெயரால் செய்யுங்கள் அவள் கணவரும் திருச்சட்டத்தை எழுத்தின்படி அப்படியே கடைபிடித்தார்கள் இதோ சில எடுத்துக்காட்டுகள் அவள் தனது தூய்மையின் சடங்கை மோசேயின் சட்டப்படி நிறைவேற்றினாள் இரண்டு திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடியே குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்தார்கள் மூன்று அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறே பலிக்கான காணிக்கையை தெரிந்தெடுத்தார்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும் அளவு பொருளாதார வசதி இல்லாததால் லேவியராம பன்னிரண்டு ஏழு எட்டில் சொல்லப்பட்டது போல மரியாள் இரு புறா குஞ்சுகளை கொண்டு வந்தாள் இவ்விதம் குழந்தை இயேசுவுக்கு எல்லாமே திருச்சட்டத்திற்கு ஏற்பவே அவர்கள் செய்து முடித்தனர் இந்நாட்களில் பிரியமானவர்களே நாம் ஒளி நாடாக்களிலும் ஒளி தட்டுகளிலும் செலவிடும் அவ்வளவு நேரத்தை திருவசனத்தை தனித்து செலவிடுவதில்லை ஆனால் திறந்த வேதத்துடன் முழங்காலை மடக்கி தனியறையில் நம்மை அடைத்துக் இல்லை கடவுளின் வழிகளும் அவரை மகிழ்விக்கும் விதங்களும் எனவேதான் நமக்கு தெரியாது போய்விட்டன கடவுள் விசுவாசத்தை கௌரவித்து கீழ்ப்படிதலுக்கு பரிசளிக்கிறார் காட் ஆனர்ஸ் ஃபெய்த் அண்ட் ரிவார்ட்ஸ் ஒபீடியன்ஸ் பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தூதன் மரியாலை வாழ்த்தினான் நாசரேத்து நங்கை நான் புகழ் பெற்றாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் ஐ எம் தைட் சர்வன்ட் of God Let it be to me according to your word எங்கள் மகாபரிய தேவனே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அடுத்து வரும் கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கைகளில் இருந்து கீழ்ப்பிதலை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்து வரும் இந்த நல்ல தியானங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் மரியாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு அடியிலும் அவளுடைய திருச்சட்டத்திற்கு எவ்வளவு துல்லியமாக கீழ்ப்படிந்தாள் ஆண்டுவரே அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் மகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக கீழ்ப்படுகிற ஒரு தாயாரை ஒரு மாதிரியாக அவர் கொண்டிருந்தாரே இந்த நாட்களிலும் தேவரீர் இந்த திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு வெறுமனை உபதேசிக்கிறவர்களாக மட்டுமல்ல அவர்களுக்கு நல்ல உதாரணங்களாக அவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகளாக அவர்களுக்கு செயல்முறையில் தேவனுக்கு கீழ்ப்பிடுதல் என்றால் என்ன என்று கற்றுக் நீர் ஒவ்வொரு பெற்றோரையும் மாற்ற வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவே சிறு பிள்ளைகள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்பாக நாங்கள் எவ்வளவு கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் உண்டாக்கினால் இயந்திர கல்லை களத்தில் கெட்டி சமுத்திரத்தில் நலம் என்று உடைய குமாரன் சொல்லிச் சென்றாரே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க நீ எங்களுக்கு கீழ்ப்படிதலே எங்களுடைய வாடிக்கையாகிவிடட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை